ஹபீஸ் எண்ணூற்றி ஐம்பது உம்முசலமாரதி எல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நபி சலாஹூ அலிஹி வசல்லார்கள் அவர்கள் இல்லம் செல்வதற்கு முன் பெண்கள் தம் இல்லங்களுக்கு சென்று விடுவார்கள்